அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து ஏசிய மானுவேல் இந்திரன் சிந்தனையின் தலைப்பு நம் மனம் உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று பத்திரிகையாளர்கள் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கேட்டனர் அதற்கு அவர் எனக்கு காது சரியாக கேட்காது எனவே அடுத்தவர் திட்டினாலும் தெரியாது அதனால் நான் எப்போதும் என் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தினேன் என்றார் இயல்பாக ஒரே மனநிலையில் இருப்பவர்கள் ஒரு செயலில் ஈடுபட்டால் அந்த செயல் எளிதில் முடியும் மனதையும் சிந்தனையையும் ஒழுங்குபடுத்த தெரிந்தவர்கள் மகிழ்ச்சி வந்தால் மொட்டை உயரத்திற்கு எலும்பி குதிப்பதும் துயரம் வரும்போது இலைகளை இழந்த மொட்டை மரமாய் இல்லை இனிய செய்திகளை பேசும்போதும் நல்லவற்றை சிந்திக்கும் மனம் உடலுக்கு ஆரோக்கியமானவைகளை அனுப்புகிறது உடலை மனம்தான் இயக்குகிறது உடலின் கடிவாளம் மனதின் கைகளில் இருக்கிறது சிந்திப்போம் நல் மனநிலையோடு செயல்படுவோம் நன்றி